ஓம் நமோவிசம்பிராயி மஹ நமோ சுவோப்ளவரோவா ஸிரச்சரவிவியப்பலோக்க स्वपिति புனரோ பீஷா மதுர மாயா சலீயம் பரமையோ விஷான் பாசியோ ஸ்ஸீ <tos> பிரோக <tos> <tos> மாயே நானிய கடன்திமாதா விரேத் அஜாத்தாவிய ௌடபதாரொடங்கின அத்தோ வக்ஷ்யாமி அகாற்பணியம் அஜாதி சமதா என்று ரெண்டாவது ஸ்லோகத்தில் தொடங்கினதை நீங்கள் நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கணும் யசான ஜாயத்தை கிஞ்சித் சமந்ததா உண்மையிலேயே துவைத்தம் இல்லவே கெடு இல்லவே இல்லை ட்வைதம் மாயா காரியம் அத்வைதம் பரமார்த்தம் என்று இந்த உலக வாழ்க்கையில் துவைத வாழ்க்கையில் நாம் அதை புரிஞ்சுக்கணும் எதோ எந்த ஒரு துவைதத்தை நாம் அனுபவித்து கொண்டு இருக்கோமோ அந்த துவைதம் பரமார்த்த சத்தியம் இல்லை என்பதை நாம் நன்றாக புரிந்து கொண்டால் இந்த துவைதம் விவகாரங்கள் நமக்கு துக்கத்தை உண்டு பண்ண முடியாது இந்த துவைத்த சுகத்திலும் நமக்கு ஆசக்தி ஈடுபாடு இருக்காது நாம் மதிக்கவும் மாட்டோம் ஆக இந்த சுகத்தில் ஈடுபாடு கிடையாது கீதையில் சொன்னார் அனித்யம் லோகம் இமம் பிராப்தா லோக சப்தத்துக்கு தேகார்த்தம் சொல்லி இருக்கும் பொதுவா துவைத்த பிரபஞ்சம் போட்டாலும் தப்பு இல்லை இந்த உலகம் உலகம்னா அர்த்தம் உலகம்னு எடுத்துட்டாலும் தப்பு இல்லை ஆனால் பிரதானமாக சரீரத்தை தான் சொல்லியிருக்கு இந்த உலக வாழ்க்கை நிலையானதல்ல எனவே நேரத்தை வீணாக்காது நன்கு பயன்படுத்திக்கொள் அப்படி ஒரு கருத்து அசுகம்னு சொன்னால் இந்த உலகத்தில் இருக்கிற சுகமெல்லாம் ஏகி சம்ஸ்பர்ஷஜஜஜா போகாகா துக்க யோனையஹா இந்த சுகத்தை நீ விரும்பாத இந்த இந்திரிய சுகத்தை இச்சிக்காத அதனால அசுகம்னு சொன்னதுனால இந்திரிய சுகத்தை விரும்பக்கூடாதுன்னு அடிச்சம் அனித்யம்னு சொன்னதுனால காலத்தை வீணடிக்க கூடாதுன்னு அடிச்சம் கிருஷ்ணர் சொல்றதுக்கு தாத்பரியம் அனித்யம்னு சொன்னதுனால நேரத்தை வீணடிக்காதே அசுகம்னு சொன்னதுனால இந்திரிய சுகத்தை விரும்பாதே ஆக நீ நேரத்தை வீணடிக்காம இந்திரிய சுகத்தை விரும்பாம நேரத்தை பயன்படுத்தி ஆத்மானந்தத்தை பிரம்மானந்த புரிஞ்சுக்கோ அப்படின்னு கிருஷ்ணர் கீதையில உபதேசம் பண்ணி அப்ப இந்த பரமார்த்த சத்தியம் அத்வைத்தம் நமக்கு இருக்கணும் எப்போ துவைத்த விவகாரத்தில் துவைத்தம் சத்தியம் இல்லை அத்வைத ஜான பரமார்த்த சத்தியம் என்கின்ற ஜானம் வகாரத்தில் நம் மனதிலே ஆழமாக இருக்க வேண்டும் அதுக்கு தான் இவ்வளவு எல்லாத்துக்கும் நமக்கு ஞானத்துக்கு பிரமாணம் உபனிஷத் வாக்கியங்கள் உபனிஷத்துல உபனிஷத்தினுடைய வாக்கியங்கள்ல அத்வைதத்துக்கு தான் தாத்யம் நிரூபிக்க வேண்டி ஏனென்றால் சில சிலர் துவைத்தந்தான் தாத்பரியம் என்று கருதுகிறார்கள் அது மாத்திரமல்ல துவைத்திலிருந்து அத்வை என்று சொல்லுகிறார்கள் அனுபவிக்கப்படுகிறது என்பதை அவர்கள் உணர்வதில்லை பெரும்பாலானவர்கள் சொல்றாங்க ஆன்மீகத்துல ரொம்ப ஆழ்ந்து போகிறவர்களாக நம்ம நினைக்கக்கூடியவர்கள் கூட என்ன சொல்லுகிறார்கள் இப்ப இருக்கிறது நாம துவைத்த நிலையில இருக்கோம் நாம் அத்வைத்த நிலைக்கு போகிறத்துக்கு சாதனைகள் பண்ணணும் அப்படின்னு சொல்லுகிறார்கள் ஆனால் அந்த வார்த்தை சொல்கிறது கூட தப்பு இல்லை அதை ஒரு லெவலில் மாற்றி சொல்லணும் சாதாரணமாக முதல்ல ஒருத்த சொல்கிற போது எடுத்த உடனே அத்வைதும் துவைதம் ஒன்றா இருக்குன்னு சொன்னால் புரிய போகிறதா அவனுக்கு புரியாது ஆயினும் நம்ம எல்லாம் இப்போ இருமை நிலையில் இருக்கோப்பா நாம் வந்து ஒன்றான அந்த நிலைக்கு போகணும் அதுக்கு நீ இறைவனை வழிபடணும் தர்மத்தை கடைப்பிடிக்கணும் எல்லாம் சொல்லி சொல்லலாம் ஆனா அதுவே தான் சாகர வரைக்கும் சொல்றதுன்னு சொன்ன அந்யாயம் சொல்லக்கூடாது அப்போ கொஞ்சம் மெச்சூராயி பக்குவம் வந்தவுடனே நம்ம இப்படி சொன்னோம் உனக்கு மனம் அடங்கணுங்கிறதுக்காக நீ ஒழுங்கு பண்ணணுங்கிறதுக்காக இப்படி சொன்னோம் ஆனா உண்மை என்னன்னு கேட்டா அத்வைத்தமும் துவைத்தமும் ஒரே நேரத்தில் தான் இருக்கு துவைத்தம் மாயா காரியம் அத்வைத்தம் அப்படின்னு சொன்னா அவனுக்கு ஞானம் கிடைச்சிடும் அப்புறம் வந்து தர்மம் வந்து இத்தனை வருஷமா சம்ஸ்காரம் ஏற்பட்டதுனால தர்மத்தை விட போறதில்லை அதர்ம சம்ஸ்காரம் போகணுங்கிறதுக்காக தர்ம சம்ஸ்காரத்தை உண்டு பண்ணணும் உபதிஷ்டேயம் அனுகம்பயாஹா த்ரிதா பார்த்துட்டோம் அத வந்து கௌடபாதாச்சாரியார் இல்லைன்னு சொல்லலை சாதகர்களுடைய நிலையை வைத்து கொண்டு சாஸ்திரம் அப்படியெல்லாம் உபதேசம் பண்ணிருக்கிறது கரெக்டு ஆனால் ஒருத்தருக்கு தர்ம சம்ஸ்காரங்களெல்லாம் நல்ல சுவாவமாக ஆனத்துக்கு பிறகு அவனுக்கு அந்த சாதன விஷயங்கள்லாம் புரிஞ்சதுக்கு பிறகு அப்புறம் சொல்லலாம் ஆனால் பாடல் எடுத்துகிற போதே வேதாந்த கிளாஸில் முதல்ல என்ன சொல்கிறோம் பரம புருஷார்த்தா மோஷா அதுக்கு ஜானம் வேணும் உபரிஷத் பிரமாணம் வேணும் உபனிஷத் விசாரம் உபனிஷத் பிரமாணம் விசாரம் பண்ணணும்னா முக்கியமாக ஒன்று சொல்கிறோம் சந்யாச ஆசிரமம் வேணும் ஆசிரமம்னா என்ன சன்னியாசாசிரம பு சந்யாச புத்தி இருக்கணும் சன்னியாச புத்தி இருந்தால்தான் இந்த ஜானம் பிரயோஜனமாக இருக்கும் சன்னியாச புத்திங்கிறது வைராக்கியம்னு அர்ச்சம் வெறும் ஆசிரமம் அச்சமில்லை வைராக்கியம் அர்ச்சம் திருட வைராக்கியம் அதுக்கு மனசு சாந்தியாக இருக்கணும் அதுக்கு எத்தனையோ சாதனைகள்லாம் சொல்றோம் எல்லாம் துவைத்தந்தான் துவைத்தில நம்ம பண்ற விவகாரத்தினுடைய லட்சியம் என்ன அத்வை சித்தியம் அத்வைதான அஸ்மாபி சர்வதா அனுபூயமான அத்வைத ஜான சித்தியர்த்தம் துவைத்த தர்மானுஷ்ட பிரவர்த்தந்தே அப்படி போட்டுகள் கடைசியாக நம்ம என்ன பார்த்தோம்னா இப்ப இங்க வந்து ஸ்ருதியில் இருக்கிறதைக்கும் அத்வைதிக்கும் கலந்துரையாடல் நடந்துருக்கு துவைத்தி என்ன சொல்றார் சிருஷ்டி சத்தியம் கிரைத்தி சிருஷ்டி பரமார்த்த சத்தியம் கிர நம்ம என்ன சொல்றோம் சிருஷ்டி வந்து பரமார்த்த சத்தியம் இல்ல மாயா காரியம் அந்த சிருஷ்டி அதுக்கு நம்ம சில காரணம் சொல்றோம் நீ பிரம்மனுக்கு வந்து சிருஷ்டிய பிரம்மன் வந்து எப்படி சிருஷ்டிக்கு காரணம் என்னன்னா பிரம்மன் தான் சிருஷ்டியா மாறுறார் அப்ப பிரம்மன் பரிணமிக்கிறாரா இல்லை பிரம்மன்ல நம்ம நம்ம வாதம் என்ன பிரம்மன் பரிணமிக்கிறதே இல்லை விவரத்தமாக இருக்கு அதில் விவரத்த காரணம் அதில் மாயா காரியமாக இந்த ஜகத்து வருதப்பா ஆகாஷாதி பஞ்சபூதங்கள் எல்லாம் இந்த சிருஷ்டியெல்லாம் ஏற்படுறது குணத்திரையாத்மகங்கள் குணத்திரையாத்மகமான மாயா மாயிலிருந்து எல்லாம் வந்துட்டுருக்கு சொல்கிறோம் அதுக்கு நம்ம ஒரு நியாயம் சொல்கிறோம் நியாயம் என்ன சொல்றோம்னா நீ அமிர்தம் சிருஷ்டி பண்றதுன்னு பரிணமிக்கிறதுன்னு சொன்னியானா அமிர்தம் செத்து போய்தான் இது வரும் அப்ப அமிர்தம்ங்கிற லட்சணம் வந்து காலத்திலே அமிர்தத்துவமா எப்பவுமே அமிர்தமா இல்ல சிருஷ்டி காலத்துல மிருத்தம் ஆயிடுறதா சிருஷ்டி காலத்தில் மிருத்தமாகி பழையபடியும் பிரளய காலத்தில் அமிர்தமாகறதுன்னு நீ சொன்னியானா பெரிய தோஷம் இது அமதத்துக்கு நீ மத்தாம் பிர அமிரத்தை நீ வந்து அழிச்சவனாயிடுவேன் அப்ப வந்து நம்ம நிறைய தோஷங்கள் வரும் சங்கராச்சாரிய வரக்கூடிய ஸ்லோகங்கள் எல்லாம் சொல்றதி ஆக சிருஷ்டிய மித்யான்னு சொன்னாதான் சாஸ்திர வாக்கியங்களுக்கு பலம் உபனிஷத் வாக்கியங்களுக்கு பலம் இல்லைன்னா அது யுக்திஹீனமான சாஸ்திர வாக்கியங்கள் அதை நம்ம ஒத்துக்க முடியாது ஆஹ் சொல்லி இருக்காஸ்திரம் தான் நமக்கு பிரமாணம் என்றாலும் சொல்றது யுக்திக்கும் விரோதமா இருக்கக்கூடாது அது யுக்திக்கும் பொருத்தமா இருக்கணும் அப்படி இல்லைன்னா அந்த வாக்கியத்துக்கு பலம் கிடையாது அடுத்த ஸ்லோகம் பார்த்துட்டோம் நாம இல்ல இன்னொன்னு இருக்கு அஜாத செய்வ ஜா இது மாத்தி சொல்லணும் அஜாத செய்வ பாவஸ்ய ஜாதிமிச்சந்தி வாதினா பிரம்மவாதினு அர்த்தம் பிரம்மவாதின சிருஷ்டி பிரம்மனே வந்து காரியரூபமாக பரிணமிச்சிருக்கா என்ன வார்த்தைகள்லாம் அப்படி இருக்கு முதல்ல சொல்றபோது அப்படி சொல்லலை அந்த தைத்திரியுதியில் முதல்ல சொல்றபோது ஸ்வரூபலட்சணம் சொல்கிற போது சத்யம் ஞானம் அனந்தம் சொல்லிடுத்து அப்புறம் ஆத்ம ஆகாசம்பூத சொல்கிற போது அது தடஸ்தலக் ஆயிடுத்து தடஸ்தலட்சணம் இவ அப்புறம் எதோவா இமாத்த ஜாத்தனிசந்தி திஞ்சாசஸ்வ அதில் ரொம்ப முக்கியம் வந்து உபாதான லட்சணம் என்ன சிஸிலயணம் உபாதான சிருஷ்டி ஸ்தியிலய காரணம் உபாதான காரணம் நேற்றை கூட இது சொன்னாங்க அதாவது இந்த பால் தயிராக மாறுறது இரிவர்சபிள் அது ரிவர்ஸ் ஆகா திரும்ப ஆனால் தங்கம் நகையாடுறது ரிவர்சபிள் அப்படின்னு சொல்லலாம் அது திரும்பும் தங்கம் ஆக்கிக்கலாம் அப்படி இந்த உதாரணத்தை நம்ம உபயோகப்படுத்துகிறோம் தங்கம் உதாரணத்தை தான் நம்ம உபயோகப்படுத்துகிறோம் ஆஹ் எதோவாயுமானி சிருஷ்டி ஸ்தி லய காரணம் பிரம்மன் சிருஷ்டி லய காரணம் போது சிருஷ்டிகாலே பிரம்ம வர்த்திகாலே பிரம்ம வர்த்தாலே பிரம்ம வர்த்தா என்ன இருக்கு விவரத்த காரணம் தான் அதெல்லாம் தன்னை மாத்திக்காம தன்னுடைய நிர்விகார நிர்விசேஷ நிர்குண அந்த ஸ்வரூபத்தை மாத்திக்காமலேயே सविकार भावस्य, स्वरूपस्य, சவிக்கூமா ஆ भावस्य, उत्पत्ति मिच्छन्ति ஸ்வபாவே நித்திய ஸ்வபாவமாகவே இருக்கக்கூடிய அஜாத்தமாக இருக்கக்கூடிய பிரம்மனுக்கு துவைத்தவாதினக ஜாதி அந்த பிரம்மனுக்கு பிறப்பை கருதுகிறார்கள் அதனால அஜாத்தோ ஹமிர்த்தோ பாவகா மர்த்தியதாம் கஜம் அது எப்படி மர்த்தியமாகும் அதுக்கு எப்படி இந்த ஏற்பாடு இது வரும் அது கஜம் ஏஷியது ஸ்ருதி சொல்லியிருக்குன்னு சொன்னா ஸ்ருதியில் மூணும் இருக்க அந்த மூணு வாக்கியத்தில் அது எந்த இது அதான் உபாசனோபதிஷ்டையும் சொல்லியாச்சு உபாய சோபத்தாராய சொல்லியாச்சு ஆனாலும் அவர்களுக்கு அந்த எண்ணம் இருக்கிறதுனால அது நல்லா ஸ்ட்ராங்காக நீக்கணுங்கிறதுக்காக இந்த அஜாதிவாதத்தை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்காரு இப்பெல்லாம் யுக்தி பூர்வமாக கேட்குறார் அப்புறம் ஸ்ருதியை கொண்டு வரப்போறார் அஜாதோ ஸ்வருத்தோ பாவகா பிரவாத அதாவது என்ன இப்போ வந்து சிருஷ்டி ஆயிடுதுன்னு சொன்னால் மரணம் அடைஞ்சதே ஆகிடும் உபநிஷத்து என்ன சொல்லிருக்கு அஜாத்தகான்னு சொல்லியிருக்கு அமிர்தகான்னு சொல்லியிருக்கு அது பிறவாததுன்னு சொல்லியிருக்கு சாவாததுன்னு சொல்லியிருக்கு சாகிறதும் இல்லை பிறக்கிறதும் இல்லை நீ என்ன சொல்ற அது சிருஷ்டியாக பரிணமிக்கிறதுனா பிறக்கிறதுன்னு ஆயிடும் பிறக்கிறதுன்னா ஒன்று அழிஞ்சாத்த முதல்ல இருக்கிற நிலை அழிஞ்சாதான் பிறப்பேன் இது வந்து ஒருத்தன் ஏ ஒருத்தன் பிறந்திருக்கான்னு சொன்னால் அந்த முதல் நிலையில அவன் அழிஞ்சிருக்கான்னு ஒரு அர்த்தம் வருது அழிந்திருக்கிறான்ங்கிற அர்த்தம் வரும் அந்த சரீரத்தை அழிஞ்சிட்டு அப்புறம் வர்றாங்கிற அர்த்தங்கள்லாம் வரும் ஆகவே இப்ப பிறந்திருக்கிறான் என்று சொன்னால் இறந்திருந் இறக்கிறவன் பிறக்க முடியும் அப்படின்னு ஒரு நியாயம் இருக்கு பிறக்கிறதுன்னு சொன்னாலே இறந்திருந்தால் பிறக்க முடியும் நம்ம படிக்கிறோமே ஜாத்தி த்ருவோ மிருத்து த்ருவம் ஜென்ம மிருத்த அப்படி இருக்கிற போது கதம் அர்த்தத்தாம் ஏஷ்யி இந்த அமிருத்தவரூபமான அஜாத பிரம்மனுக்கு எப்படி அழிவு ஏற்படும் சிருஷ்டியாக மறந்துடாதீங்க பரிணாமவாதத்துக்கு பதில் மேலும் அதை விளக்கி சொல்ற ஸ்லோகத்தை படிக்கலாம் மர்த்தியம் நமர்த்தியம்திரேரன்யா நவிஷிய இந்த ரெண்டாவது வந்து சங்கரார் பல இடங்களில் கோட் பண்ணுவார் பிரகத்தை தாரியம் இந்த இருபதா ஸ்லோகத்தை விளக்கி சொல்ற அமிர்தம் மர்த்தியம் நபதி கதச்சித் நபதி ஒரு நாளும் அமுதம் அமிர்தம் மிருத்தமாகாது அழியாது மர்த்தியம் தசா அமிரும் அமிர்தம் நபதி எப்பவும் அழியிறது அழியாத பொருளா மாறாது அழிந்து கொண்டே இருப்பது அழியாத பொருளாக மாறாது அழியாத பொருள் ஒரு நாளும் அழியும் பொருளாக ஆகாது ஆகா அமிர்தம் மர்த்தியமாகாது மர்த்தியம் ஒரு நாளும் அமிர்தம் ஆகாது பிரகிருத்தேகே அந்நாபாவகா பிரகிருத்தேகே அந்நாபாவர்த்தம் ஸ்வபாவசியன்னு அர்த்தம் இந்த இடத்துல பிரகிருத்தின் மாயாலாம் போடுக்க கூடாது அர்த்த பல இடங்கள்ல பல அர்த்தங்கள்லாம் இருக்கு நெருப்பு ஒரு நாளும் குளிர்ச்சி அடையவே அடையாது அதான் உதாரண சொல்லி அடையிற மாதிரி இருந்தா அது ஏதோ மந்திரத்துல கட்டுப்பட்டதால இருக்கலாமே தவிர சூடாம இருக்கலாமே தவிர மந்திரத்திலேயோ எதினாலேயோ கட்டுப்பட்டு தவிர ஆனா வாஸ்தவமா அது ஒரு பொழுதும் அது ஆகாது அப்படி ஆகாது மாறவே மாற முடியாது அத்வைதம் ஒரு நாளும் துவைதமாக ஆகாது அப்படி சொல்லியிருந்தா அது மாயா துவைதம் வாஸ்தவமா அது கிடையாது பவிஷ்யத்தி ஒரு பொழுதும் அது முடியாது அவ்வளவுதான் இது அதனுடைய ஹேத்து சொல்ற இப்ப முதல்ல என்ன சொன்னார் முதல்ல இங்கே பத்தொன்பதாவது ஸ்லோகத்தில் சொன்னார் தத்துவத்தோ பித்தியமானேகி மர்த்தியதா மர்த்தியதாம் அமிர்தம் பிரஜயத்துன்னு சொன்னார் அது அவர்கள் அப்படி நினைக்கிறார்கள் அது எப்படி மர்த்தியமாகுவது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளும் இது அதுவாகாது அது இதுவாகாது இதுதான் லாஜிக்கல் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இது ஆக ஒரு நாளும் ஸ்வாவம் இன்னொன்னாக மாறாது ஞாபகம் வச்சுங்க நம்ம சுவாவம் மாறுறது வேறு விஷயம் இங்கே யதார்த்த ஸ்வரூபம்னு போயிரு மாறுறது தானே மாயையோட பழக்கம் ஆனால் அதுக்கு திருஷ்டாந்த யுக்தி என்னன்னு கேட்டால் பிரபஞ்சத்துக்குள்ளே மாறக்கூடிய வசுக்குள்ளே இந்த அக்னிக்கு ஒரு லட்சணம் இருக்குது அக்னி நிறைய அதுக்கு குணம் இருக்குது இதெல்லாம் இருக்குது அது சகுணம் அது அதில் மாறாமல் இருந்தாலும் ஒரு குணம் இருக்குது சகுணம் அது இல்லை திருஷ்டாந்தத்துக்காக அதை எடுத்துக்கிறோம் திருஷ்டாந்தத்தை டோட்டலாக நிறைய ப்ராப்ளம்ஸ் போகிறோம் முழுக்க பொருத்த முடியாது உப்பமா ஏகதேசா உபமானம் வந்து ஏகதேசம்தான் உவமை ஒரு புடைத்துங்கிறாங்க தமிழ் நீ பிரகிரு அந்நாபாவாக ந கசஞ்சித் பவிஷ்யதி ஒரு நாளும் அக்னி சூடாக அக்னி வந்து குளிர்ச்சியாக முடியாது அது மாதிரி அத்வைதம் ஒரு நாளும் துவைத்தமாக ஆகாது அமிர்தம் ஒரு நாளும் மர்த்தியமாக ஆகாது அந்த திருஷ்டாந்த தாஷ்டாந்தத்தை புரிஞ்சுக்கணும் அதை வச்சு நம்ம சித்தாந்தம் பண்ண வேண்டியது என்ன அத்வை புரிஞ்சுக்கணும் அடுத்த ஸ்லோகம் மரதாம் கிருத்தே நாம கஷம் நிஷல नामृतो भावो गच्छति कृतके மோதி மத்தக்கேனஸ்தலாச்சாரிய அமத்தம் பரிணமிச்ச அத்யத்தம் பரிணமிச்சு துவைத்தமாக ஆகிறது சொன்னோமானால் அதுல ரெண்டு தோஷம் வரும் இங்க சொல்ற இரண்டு தோஷங்கள் வருது ஒரு தோஷம் என்னன்னு கேட்டால் அனிர் மோக் மோக் கிடையாதுன்னு ஆயிடு மோக்ஷம் கிடையவே கிடையாதுங்க அப்புறம் என்ன ஆகும்னா ரு வைஷம்யம் வந்துடும் உபனிஷத் வாக்கியத்திலேயே வைஷம்யம் ஏற்படும் வைஷம் சொல்றது பண்றது சொன்னத தானே முரண்படுத்தி பேசறதுங்கிற ஒரு தோஷம் ஸ்ருதிக்கு வந்துடும் என்னது அமிர்தம் மர்த்தியமாகறது அப்படின்னு நீ சொன்னால் இந்த பரிணாமவாதம் ஞாபகம் வச்சுக்கோ பரிணாமவாதிக்கும் விவர்த்தவாதிக்கும் தான் இப்போ இங்கே வந்து இது எனக்கு வாதம் நடந்துருக்கு பூரபக்ஷம் வந்தால் பரிணாமவாதி நம்ம என்னவாதிகள் விவர்த்தவாதிகள் விவர்த்தவாதத்தில் அத்வைதத்துக்கு அமிர்தத்துக்கு ஒரு தோஷம் ஏற்படுறதில்லை பரிணாமவாதம் வந்து யுக்தி விரோதம் சாஸ்திரத்தில் இருக்கிற வாக்கியங்களுக்கு பரிணா பிரம்ம பரிணாமத்தை கல்பிச்சா அது யுக்தி விரோதம் அதனால யுக்தி பூர்வமா பார்த்தா அபரிணாமக அபரிணாமகா என்ன சொல்றது விவர்த்தகா ஒண்ணும் மாறாம அப்படியே இருக்குறது கூட செகண்டரி தான் அந்த வார்த்தை யூஸ் பண்ணா கூட அதில் தோஷம் இருக்கு திரும்பும் பிரம்மனா ரிவர்ஸ் ஆகிடுறது இப்படி சொல்ல முடியாது உதாரணத்துக்காக வச்சுருக்கோம் அவ்வளோ பிரம்மன் ஒன்று காலத்திலேயே மூன்று கால காலமே இல்லைன்னு சொல்றோமே காலமோடு தேச வர்த்தமான சொல்றோம் நம்ம இன்னொன்று சேர்த்துக்கலாம் கடந்து நிலைவாழி கருணை வாழி இப்படி சொல்லலாமே இங்க இந்த ரெண்டு தோஷம் வரும் அனிர்மோக்ஷப் பிரசங்கான அர்த்தம்னா அமிரதம் வந்து என்ன பண்றோம் அமிர்தத்தை இப்ப ஜாத்தம் பிரம்ம அஹம் அஜாத்தம் பிரம்ம பவி அப்படின்னு சொல்லி தியானம் பண்ணி என்ன பண்றான் அஜாத பிரம்மத்தை தியானம் பண்ணி அஜாத பிரம்ம நிலையை அடையிறான் நம்ம கேள்வி என்னன்னா இப்ப இன்னொரு இன்னொரு விஷயம் அதை அடையிறதுங்கிறது ஒண்ணு இன்னொன்னு இந்த ஜாத பிரம்மன் பிரளைய காலத்துல சிருஷ்டி காலத்தில் ஜாதம் பிரம்ம அப்புறம் என்ன ஆகும் காலத்துல அஜாத பிரம்ம நிலைக்கு போயிடும் லய பிரம்மன் ஆயிடும் அப்புறம் என்ன திரும்ப சிருஷ்டி வருமா வராதான்னா வரும் அப்போ என்னென்னா நாம் எல்லாரும் இப்போ வந்து பந்தத்தில் இருக்கோம் அப்புறம் மோக்ஷத்துக்கு போயிடுவோம் திரும்பவும் பந்தத்துக்கு வருவோம் திரும்பவும் மோட்சத்துக்கு போவோம் திரும்பவும் பந்தத்துக்கு வருவோம் அது பேர் மோக்ஷமா என்ன மோட்சம்னு சொன்னால் என்ன அர்த்தம் திரும்ப ஒரு தரமும் வரக்கூடாது அப்போ நீ சொல்ற சித்தாந்த படி பார்த்தா மோட்சமே சித்திக்காதப்பா அனிர் மோக்ஷப் பிரசங்க பரவாயில்ல போயிட்டு போயிட்டு வருவோம்னு சொன்னால் நம்ம என்ன பண்ண முடியும் பதில் சொல்ல முடியாது அது லாஜிக் இல்லை திரும்ப திரும்ப வருவோம் அப்படின்னு சொன்னால் சரி எவ்வளோ இருந்தாலும் திரும்ப திரும்ப வரத்தானே போகிறோம் இப்படியே இருந்துட்டு போயிட்டால் போகிறது என்ன அப்படின்னு அப்படின்னு சொல்லலாமே இதுக்கு என்னத்துக்கு அனாவசியமாக கிளாஸ்லாம் காலமுறை எழுந்து சீக்கிரம் குளித்து குளிச்சு என்ன பண்ணி என்னத்துக்கு பண்ணிட்டு இருப்பானே நோபாட்டுக்கு விசேஷ்டமாக வாழ்ந்துட்டு போகிறோம் எப்படி இருந்தாலும் திரும்ப வரப்போகிறோம் என்ன கஷ்டப்பட்டு என்ன சாதனை பண்ணி என்ன மோஷம் அடைஞ்சாலும் திரும்பவும் வந்து சம்சாரத்தில் உழல போகிறோம்னா என்னத்துக்கு இவ்வளோ பரிசிரமோம் ஆயினால் அது முழுக்க முழுக்க இல்லாஜிக்கல் சொப்ரத்துக்கு சுசுத்திக்கு போயிட்டு போயிட்டு திரும்பி வர மாதிரியாது இப்போ ஜாக்கிரதாவஸ்திலே நம்ம வந்து நான் நிஷ்டையில் இருக்கிறதுக்கெல்லோ நம்ம பிரயத்தனம் பண்ணுறோம் நம்ம அதனால தான் நிறைய மதங்களில் எப்படின்னா இந்த ஜீவன் முக்தியே இல்லை எல்லா செத்து போன பிறகு வைகுண்டத்துக்கு போவேன் அவ்வளோதான் நதத் பாசையதே சூர்யா அது அர்த்தம் வச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க அங்கே சூரியன் இல்லை சந்திரன் இல்லை நட்சத்திரம் இல்லை எங்க வைகுண்டத்தில் ஏன்னா அவனே வந்து அங்கே உட்கார்ந்து நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்கான் ஏன்னா அவனுக்கே பிரகாஷம் அவர் தான் அங்கே பெருமாள் கொடுத்துட்டு இருக்கார் ஏதோ இது வந்து என்ன காக் அண்ட் புல் ஸ்டோரியா அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி இந்த மாதிரி கதையை சொல்லிட்டு இருந்தால் அது எவ்வளவு தூரம் பொருத்தமா இருப்பது ஆகா ஸ்வபாவேன அமிர்த்தோ எஸ் எது ஒன்று அப்புறம் என்ன ஒரு தரம் என்ன பண்றது முதல்ல அமிர்தம்னு சொல்றது அப்புறம் பரிணமிக்கிறது மர்த்தியம் சொல்றது என்ன சொன்ன வார்த்தையை மாத்திக்கிறது அப்ப அமிர்த்தம் வார்த்தைக்கு பலமே இல்லையே ஆகையினால அமிர்தோ எஸ்யாவோ மர்த்திய அமிர்தஸ்வாவேன அமிர்த அது நித்திய ஸ்வாவமாக இருக்கிறது அமிர்தம் அதுக்கு வந்து மர்த்தியதாம் பாவ கச்சதி எஸ் என்ன என்ன அர்த்தம் யாருடைய புனி எஸ்ய வாதின எவர்களுக்கு பிரம்மன் உண்மையிலேயே அமிர்தந்தான் ஆனா அது ஜெகத்தா பரிணமிக்கிறது அப்படிங்கிற எண்ணம் யாருக்கு இருக்கிறதோ கிருத்தகேன அமிர்த மதம் அமிர்தஹா கிருத்தகா பகுதி அமிர்தத்துக்கு கர்மை ஏற்படுறது கிருத்தகேன கிருத்தகேன கிருத்தகேனங்கிறது சங்கராஜ் அர்த்தம் சொல்லல கிருத்தக்கை என்னன்னா கர்மனா அது வந்து பரிணமிக்கிறது பரிணமிக்கிறதுங்களுக்கு ஒரு கர்ம தானே இயங்குறது விகாரம் தானே அது எங்க சஞ்சலம் இருக்கோ எங்கள் கர்மா அது வந்து அது அப்படியே அசைஞ்சுகின்றே இருக்கு கிருத்தக்கை என்ன நீ வந்து அதை கற்பனை பண்ற கசம் நிச்சலகா சாசியை அது எப்படி அசையாமல் இருக்கும் மாறிகின்றே தானே இருக்கும் இது நஷ்டல க அ கஜம் நாம அமோோட்சப்போட்ச அ சொன்னார் அப்ப வந்து எஸ் புனர்வாதின அமிர்தோ மருத்ததா ஜாயத்தை நேரது வச்சுங்க நானும் பிறக்கல அகம் புரிஞ்சுட்டா தான் புரியும் மிரியத்தைவா கதாச்சி நேரத்தை வாப்டித்து கட்டோபனிஷத் சொல்றது நைத்தன்யம்னு அர்த்தம்யம் ஒரு நாள் பிறக்கறதும் இல்லை ஒரு நாள் அழியிருக்கு யமான அப்போ நானும் பிறக்கல பிரம்மனும் நம்ம பாடம் நம்ம என்ன இல்லை நான் பிறந்துட்டேன் நான் திரும்பவும் அடைய போறேன்னு சொல்லுவோமோ நம்ம கீதையெல்லாம் படிச்சதுனாலும் சொல்றேன் கீதையெல்லாம் நமக்கு தெரியும் நஜாயத்தை பிரியத்தைவா கதாச்சி படிச்சிருக்கோம் சிந்தந்தி சஸ்திராணி ஜீவனுக்கு ஜென்மாவ ஜீவன் இல்லை ஜீவ சைத்தன்யம் சைத்தன்யத்துக்கு ஜென்மாவும் இல்லை சைதன்யத்துக்கு மரணமும் இல்லை சைத்தன்யத்துக்கு வியாதி இல்லை சைதன்யத்துக்கு தாசத்துவம் கிடையாது நான் யாருபந்தானே அப்ப அதே அதேதான் பகவானுக்கும் அதே தான் பகவானும் சரி நானும் சரி அதனால இவங்க அந்த பேதத்தை ரெடி பண்றதில்லை பிரம்மன் வச்சுட்ட பிரம்மன் வந்து ஈஸ்வரனாகவும் பிறக்கல ஜகத்தாகவும் பரிணமிக்கல ஜீவனாகவும் பிறக்கல அதுதான் இங்க முக்கியமான அம்சம் அது மறந்துடக்கூடாது பிரம்மன் ஈஸ்வரனாகவும் இல்லை ஜகத்தாகவும் இல்லை ஜீவர்களாகவும் இல்லை இந்த ஈஸ்வரனாகவும் ஜகத்தாகவும் ஜீவர்களாகவும் காட்சி அளிக்கிறதெல்லாம் மாயாபித்திய மாயாபித்தியே சிஷிய ஆச்சாரிய திருப்பு ஆதனை ஜாதிவாஸ்வந்திய பித்திருத்தாதி ஆமனே ஜாங்க புருஷ மாய பரி மாயினால் நான் இப்படி பேதத்தை அடைஞ்சவனாக காட்சி அளிக்கிறேன் நான் தான் மாயினால் ஈஸ்வரன் ஆன மாதிரி ஆயிட்டேன் நான் தான் மாயினால் ஜீவர்கள் ஆன மாதிரி ஆயிட்டேன் நான் தான் மாயினால் என்ன ஆகிட்டேன் ஜகத்தாகவும் ஆயிட்டேன் இது கேட்கறதுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும் அப்போ மாயை உன்னை வந்து அடக்கிறதா மாயை வந்து உன்னை கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு அர்த்தம் அப்படி கேட்பாங்க அந்த கேள்விக்கு நம்ம என்ன பதில் சொன்னோம்னா நம்ம வந்து இப்போ ஸ்ருதியை படிச்சுருக்கோம் ஞாபகம் நம்ம எல்லாம் கடைசிட்டு அங்கே போவோம் நீ நாங்கள் சேர்ந்து இப்போ வேதத்தை படிச்சுட்டு இருக்கோம் சாஸ்திரத்தை படிச்சுட்டு இருக்கோம் சாஸ்திரத்தோட தாத்பரியத்தை தான் பார்க்குறோமே தவிர இப்போ வந்து அந்த சாஸ்திரத்தில் சொல்லி இருக்கிற அந்த விஷயம் மாயினால பிரம்மன் இப்படி எல்லாம் ஆகிறதுன்னு சொன்னால் அதை எடுத்துனுட்டு இதுக்கப்புறம் பேசாமல் இருந்தால் நல்லது நீ என்ன பண்ற மாயை இந்த மாயை வந்து பிரம்மனை இது பண்ணுறதுன்னு தானே அர்த்தம் மாயக்கு ஒரு சக்தி இருக்கு பிரம்மனையே மூடுற சக்தி இருக்கு என்ன பண்றது பெருசா என்ன பண்றது மாயக்கு மகத்துவம் முக்கியத்துவம் கொடுத்துருவோமா ஏன்னா பிரம்மனே மூடுறது பிரம்மனே படுத்தி எடுக்கிறது அப்ப மாய பெருசா பிரம்மன் பெருசா நமக்கு சந்தேகம் வந்துடும் யார் பவர்ஃபுல் அப்படின்னா மாயை பவர்ஃபுல்லா பிரம்மன் பவர்ஃபுல்லான அந்த மாயைக்கு பவர் கொடுத்ததே பிரம்மன் தான் பா அதுதான் அதோட வேலை எப்பவும் இப்படித்தானே நம்ம கிட்ட இருந்து பவர் வாங்கிட்டு நம்மளே பண்ற ஆட்கள்லாம் உலகத்தில் எங்கேயும் இருக்கிறது தானே விஷயம் அது இந்த மாயைக்கு என்ன விட்டதா அந்த மாயக்குள்ளேதானே இது நடந்துட்டு இருக்கு அதனால நமக்கு வந்து தாத்பரியத்தை புரிஞ்சுக்கிறதுல தான் நமக்கு தாத்பரியமே தவிர தாற்பத்தை புரிஞ்சிக்கிறதெல்லாம் நமக்கு தாற்பயமே தவிர திரும்ப திரும்ப அப்படின்னா மாயதானே பெருசு அப்படின்னு சொன்னா என்ன ஆயிடும்னு கேட்டா நமக்கு மோட்சமே வர ரெண்டு பேரும் சண்டை கூட்டினே உட்காந்துருக்கும் அதாவது சிருஷ்டிய சத்தியம்னு சொன்னா ஒரு ப்ராப்ளம் இருக்கு சிருஷ்டிய சத்தியம்னு சொன்னா அனிர் மோக்ஷப் என்ன பிரதிஜாஹானி ஒரு தோஷம் இருக்கு இதை அக்செப்ட் பண்ணிண்டா சரி மாயையிலேருந்து நம்ம விடுபட்டு பேசாம இருப்போம் அப்படின்னு இருந்து விடலாம் ஆனால் நான் இல்லை இல்லை எனக்கு மாயை பற்றி இப்போ தெரிஞ்சாகணும்னு அவஸ்தப்படு விட்டுடுவேன் நீ மோட்ரோ வேண்டான்னு ஒன்று தீர்மானம் பண்ணிட்டேன் ஓல் இருக்கு அதனால நீ அப்படியே இருந்துட்டு போப்பா அப்படின்னு சொல்லிவிடுவோம் அவ்வளோதான் எதுவும் ஒன்றும் பண்ண முடியாது எப்படி இருந்தாலும் ப்ராப்ளம் இருக்குது ஏன் எந்த ஃபிலாசபி எடுத்துட்டாலும் ஏதோ ஒரு ஏரியாவில் அதுக்கு வந்து ஆன்சப்ட் பண்ண முடியாது எந்த ஃபிலாசபி எடுத்துட்டாலும் அது துவைத்தமாக இருக்கட்டும் அத்வைத்தமாக இருக்கட்டும் இதில் எதை நம்ம ஒத்துக்கிறதுங்கிறது தான் நமக்கு நமக்கு நமக்கு எப்போ புத்தி விவகாரத்தில் நமக்கு புத்தி எப்போ பார்த்தாலும் எப்படி இருக்குது எது உண்மையு தெரிஞ்சிக்கணும்னு தானே தேடிகின்றே இருக்குது அப்போ உனக்கு வந்து இல்லை துவைதம் தான் க்ளீனாக இருக்குது இப்படி இப்படி இருந்தால் இமோஷனே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயின்ட்டுருக்கு அதனால் இதுவே இருந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னா சரிப்பா இருந்துக்கோ நம்ம வேண்டாம்னு சொல்ல முடியாது ஏன்னா அன்னிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் துவைத்தமாக இருந்துன்னு தானே இருக்குது இப்போ நம்ம சூஸ் பண்ண வேண்டியது இப்போ நீங்களே தீர்மானம் பண்ணிடலாம் இனிமேல் அத்வைதத்தை கேட்கணுமா வேண்டாமா இது அத்வயத்தை கேட்டால் தானே தீர்மானம் பண்ண முடியும் இதுதான்ப்பா அத்வைத்த மதம் உனக்கு இது இருந்தா ஃபாலோ பண்ணு இல்லை வேறு ஏதாவது சூட்டபிளாக இருந்தால் நல்லாயிருந்து நானே நல்லா பிரார்த்தனை பண்ணுறேன் பிளஸ் பண்ணுறேன் சந்தோஷமாக எனக்கு நீ அத்வைத்தியா இருந்தாகணும்னு சொல்லி நான் ஒன்று உன்னை பிடிவாத பிடிக்க போறதில்லை ஏன்னா அத்வைதிக்கு வந்து அத்வைத்திங்கிற எண்ணமும் கூட கிடையாதுன்னு சொல்லிட்டேன் அது மாத்திரம் நீ யார் நான் தானே அந்த உபாதியில் இருந்துட்டு நான் அத்வைதத்தை ஒத்துக்காத உபாதி நான் தானே இருக்க இல்லையோ சொல்லிட்டு இருந்தால் இப்படி இருக்கும் பாருவோம் என்ன பண்ணுறது அப்படிதான் சொல்ல வேண்டியிருக்கு வேற வழி இல்லை இல்லாட்டி பேச முடியுமா இந்த ஸ்லோகத்தை வச்சுட்டு ஆஹா ஸ்வபாவேன்னு அமிர்தஸ்ய பாவகா எஸ்ய தஸ்யேன்னு இருக்கு எஸ்ய வாதி நகான்னு போட்டுக்கணும் எந்த வாதிகள் சுவாவமாகவே அமிர்தமாக இருப்பதை மர்த்தியமாகிறது என்று கருதுகிறார்களோ அந்த அமிர்தம் கர்மத்தினால் விகாரமாகிறது அந்த அமிர்தம் என்னாகிறது கிருத்தகிற வார்த்தைக்கு சவிகாரமுடையதாக சவிகாரமுடைய அமிர்தமானது எப்படி அது அமிர்தமாக இருக்க முடியும் கதம் நிஷலகா கதம் நிச்சலகா அது எப்படி அமிர்தமாக இருக்க முடியும் அமிர்தம் மர்த்தியமாகிறது சொன்னால் அது அமிர்தமாக இருக்க முடியாது சவிகாரத்வா அப்படி சொல்ற சவிகாரத்வா சவிகாரமாக இருக்கிறதுனால அது அமிர்தமாக இருக்க முடியாது அப்போ அமிர்த்தம் சொன்னது ரெண்டு சாஸ்திரத்தில் ரெண்டு தான் எடுத்துக்கணும் ஒன்று அமிர்தங்கிறது கரெக்டாக மர்த்தியம் கரெக்டா எதை எதை நீ ஒத்துக்கிறேன் அப்படின்னா என்ன பண்ண முடியும் அமிர்தமாகவே இருந்துட்டு மிருத்தமாகறதுன்னு எப்படி சொல்கிறது அதுக்கு என்ன யுக்தி இருக்குது கேள்வி தோஷம் அனிர் மோக்ஷ பிரசங்க அதாவது பிரம்ம பரிணாமவாதத்தினால மோட்சம் சித்திக்காது வாக்கியங்கள் முரண்பட்ட தோஷத்தை உபதேசித்ததாக ஆகும் நான் நிம்மதியாக இருக்கணும் அது என்ன பண்றது ஆனால் இருந்தாலும் நிறைய விஷயங்கள் நான் அனுபவத்திலே பார்க்கிறோம் நம்ம வாழ்க்கையில் எதையோ சில விஷயங்களை சார்ந்து தான் இருக்கோம் நாம் இப்போ வந்து விஷயங்களை சார்ந்துருக்கோம் அதுவும் முக்கியமாக நான் விஷயம் என்ன சொல்கிறேன் இப்போ ஒரு ஒரே விஷயத்தை பற்றி ஒரு மூணு பேர்கிட்ட பேசுகிற போது மூணு பேர் மூணு விதமாக சொன்னால் அந்த உண்மையை கண்டுபிடிக்கிறதே பெரிய கஷ்டமாக இருக்கும் ஒரு லௌக்கிக விவகாரத்திலே நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதே மாதிரி ஆனால் அவரவர்கள் சொல்கிறதில் வந்து இந்த மூணையும் நம்ம தான் அதை கோர்த்து கண்டுபிடிக்கணும் எதுன்னு சொல்லு ஒரு ஒருத்தரும் சொல்கிறபோது ஒரு ஒரு விஷயத்தை நம்ம காதில் வாங்குற போது அது எது எது கரெக்ட்டுன்னு விசாரம் பண்ண வேண்டியிருக்கு நம்ம மனசுக்கு அது ஒன்று ஞாபகம் வச்சுக்க வேண்டியிருக்கு இவங்க என்ன சொன்னாங்க அவங்க என்ன சொன்னாங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னு மூணையும் உட்காந்து ஒரு இடத்துல இதுக்கு குவாலிட்டி டைம் கொடுத்து திங்க் பண்ணி அதுக்கப்புறம் அதை டிசிஷன் எடுக்கணும் ஒரு லௌக்கிக விவகாரத்துக்கே இப்படி இருக்கிற போது உயர்ந்த மோட்சத்தை அடையிறதுக்கு இதெல்லாம் எப்படி இருக்குது பாருங்க அடுத்தது பார்ப்போம் இனிமே அப்படின்னா அஜாத்திவாதிகளாகிய நீங்கள் அடுத்ததுக்கு பொருள் பண்ணுமா இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இப்போ அதுக்கு கேள்வி இருபத்தி மூணாம் ஸ்லோகம் ரொம்ப முக்கியம் படிக்கலாம் நான் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் சிருஷ்டி ஸ்ருதியை நீங்கள் எப்படி எடுத்துப்பீர்கள் வேதத்தில் சிருஷ்டி ஸ்ருதி இருக்கு சிருஷ்டி ஸ்ருதியை நீங்கள் நெகட் பண்ண முடியாது இந்த சிருஷ்டி வாக்கியங்களுக்கு நீங்க எப்படி அர்த்தம் பண்ணிக்கொள்ளுறீங்க நம்ம தான் மாயா சிருஷ்டி மாயா சிருஷ்டி சொல்லிட்டு இருக்கோம் இருந்தாலும் அந்த சிருஷ்டி வாக்கியங்களுக்கு அப்படின்னா நாங்க யுக்தி பூர்வமாக அர்த்தம் பண்ண போறோம் சொல்ற அடுத்த ஸ்லோகத்தில் நிச்சிதம் யுக்தி யுக்தம் भूततो எத்தவதி நேத்தரத்து சிச்சிதவ அப்ப சுஷ்டிஸ்ருலாம் உங்களுக்கு வந்து கவனம் இல்லையா அப்படின்னு கேட்டால் சொல்ற பாடம் அஜாத்திவாதினா சிருஷ்டி பிரதிபாதிகா ஸ்ருதி கொஞ்சம் பாஷ்யத்தை அப்பப்போ படிக்கிறேன் சிம்பிளாக இருக்கிறதுனால ரொம்ப பெருசாக இருந்தாலும் சொல்ல போது இல்லை சிருஷ்டி பிரதிபாதிகா ஸ்ருதி ந சங்கச்சதே பிராமான்யம் சிருஷ்டி ஸ்ருதியில் உங்களுக்கு பிராமான்யம் இருக்கா இல்லையா நீங்கள் அதை சொல்லுவோம் உங்கள் மதத்தில் அஜாதி மதம் இப்படி வச்சு அஜாதி மதத்தில் சிருஷ்டி பிராமணிய வாக்கியத்துக்கு சிருஷ்டி வாக்கியங்களுக்கு பிராமாண்டியம் இருக்கா இல்லையா ஸ்ருதியில் எதையுமே பிராமணியம் இல்லைன்னு சொல்ல முடியாது அது பிராமணியமாக தான் இருக்குது அது எதுக்கு பிரமாணம்னு சொல்லி ஆகணும் அரசுதான் செந்தராஜர் ஆமாம் இருக்குது நாங்கள் ஒத்துக்கிறோம் சிருஷ்டி பிரதிபாதிகா ஸ்ருதி ஆனால் அதுக்கு அதுக்கு அர்த்தம் வேறு உபாய சோபத்தாராயன்னு சொன்னோமேப்பா இப்போதானே கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னோங்கிற உபாய சோபத்தாராய இந்த வாதி பிரதிவாதி ரெண்டு பேரும் பேச பேச என்ன முதல்ல சொன்னது மறந்து போயிடும் திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்தணும் ஆகவே அவர் சொல்றாரு அதான் சொன்னேன் இப்போ பார்த்தோமே அந்த ஸ்லோகம் உபாய சோபதாராய் அஞ்சு இருக்கு சிஷ்டிரியா சோதித்தான்யா உபாய சோபதாராய நீ இப்படி சொன்னீர்களானால் எப்படி அர்த்தம் பண்றது விவகிதார்த்தம் பிரதி சிரிசு அக்ஷராணம் ஆனுலோம்ய விரோத விரோத ஆசங்கா மாத்திர பரிகார்த்தம் அப்படின்னு சொல்லி விளக்கல இது தாத்பரிய நீங்க வந்து சிருஷ்டியை வந்து மிச்சான்னு சொல்லுகிறீங்களா மிச்சியாங்கிறதுக்கு எங்கேயா பிரமாணம் இருக்கா அப்படின்னு கேட்குறான் மிச்சான்னு சொல்கிறே மிச்சியாங்கிறதுக்கு எங்கேயா பிரமாணம் இருக்கா அப்படின்னா சிருஷ்டிய சத்தியம்ங்கிறதுக்கு எங்கேயா பிரமாணம் இருக்கா நமக்கு எப்படி பாருங்கள் கேள்வி கேட்குது சிருஷ்டியை வந்து நீ மிச்சயம் சொல்கிறேன் நாங்கள்லாம் நம்மளெலாம் மிச்சியான்னு சொல்கிறோம் சிருஷ்டி மிச்சியான்னு சொல்கிறோம் மிச்சியாங்கிறதுக்கு என்ன பிரமாணம் இருக்குது எங்கள் சுற்றியில் எந்த இடத்துல பிரமாணம் இருக்குது சொல்லு பார்ப்போம் அப்படிங்கிறது அவங்களுடைய கேள்வி நம்ம என்ன பதில் சொல்கிறோம்னா நிச்சயம் மாத்திரம் இல்லை சத்தியம்னு சொல்லலை அது ஞாயம் வச்சுக்கணும் ஒரு ஒரு இடத்துலையும் ஒரு ஒரு மாதிரி ஒரு இடத்துல இப்படி சொல்லியிருக்கு இப்போ வேறு சிருஷ்டியில் வந்து தாத்யம் இல்லைன்னு ஆரம்பத்திலருந்தே சொல்லிகிட்டு இருக்கோம் ஆ சிருஷ்டியில் ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு மாதிரி சொல்லியிருக்கிறதுனால ஸ்ருதியில் ஒன்றும் வித்தியாசம் கிடையாது சமாஸ்ருதி அதாவது பரமார்த்த சிருஷ்டியாக இருக்கட்டும் இல்லை வாஸ்தவ சிருஷ்டி சம ஸ்ருதி வந்து சமமாக தான் இருக்கு நம்ம வந்து என்ன பண்ணணும் யுக்தி பூர்வம் அதை யோசிச்சு புரிஞ்சுக்கணுங்கிறது அதுதான் இந்த ஸ்லோகத்தில் இருக்குமானே சமாதினா என்ன அர்த்தம் பரமார்த்ததா போட்டுங்க ரொம்ப முக்கியம் இல்லாட்டி புரியாம வேர்டு பூததான்னா பரமார்த்ததா வாஸ்தவமாக வாஸ்தவமா படைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தாலும் சரி ஸ்ருதி அதெல்லாம் ஒன்று கிளியர் பண்றதில்லை அப்படிங்கிறது சிருஷ்டி வாஸ்தவமா அவாஸ்தவமா அப்படின்னு சொல்றதில்லை அபூதோ வாபி அபூததான மாயையா அதாவது பரமார்த்த சிருஷ்டியா உண்மையிலேயே படைப்பு நிகழ்கிறதா அல்லது மாயப்படைப்பா இத பத்தி ஒன்றும் தெளிவா சொல்றதில்லை ஸ்ருதி ஆனா கோட் பண்ண போறார் ஸ்ருத்தியில வேற மந்திரங்கள் எல்லாம் கோட் பண்ண போறார் சிருஷ்டி சமாஸ்ருதி சமாஸ்ருத்தி தான் என்ன அர்த்தம் ரெண்டுலேயும் சமாதான் இருக்கு சில சிருஷ்டியை பார்த்தா ஏதாவது பரமார்த்த சிருஷ்டி மாதிரி இருக்கு சில சிருஷ்டி எல்லாம் சிருஷ்டி சிருஷ்டி பிரக்ரிய சில சிருஷ்டி வாக்கியங்கள் அப்படி சொல்லணும் சில சிருஷ்டி வாக்கியங்களை பார்த்தா பரமார்த்த சிருஷ்டி மாதிரி இருக்கு சில சிருஷ்டி வாக்கியங்களை பார்த்தா மாயா சிருஷ்டி மாதிரி இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் சொல்லாமல் இருக்கலாம் சமாஸ்ருதி அப்படின்னா அது ஒன்றும் பேசுறது இல்லை இது பரமார்த்த சிருஷ்டியா மாயா சிருஷ்டியா அப்படின்னு ஒன்றும் சொல்றதில்லை நமக்கு அப்படி இருக்கு பார்க்கறதுக்கு அப்படி இருக்கு ஆனா அது கிளியர் கட்டா தெளிவா அப்படி ஒன்றும் சொல்றதில்லை ஸ்ருதி நம்ம என்ன பண்ணணும்னா எது யுக்தி யுக்தம் தத்து நிஷ்டிதம் பவத்தி தர்றது இதுதான் சரியான வார்த்தை எது யுக்தி யுக்தம் நிஷ்டிதம் ததேவசம் இங்க ஏற்கனவே பார்த்தோம் நாம ததேவம்ஜம் பதிமூனா ஸ்லோகத்தை பார்வோம் தி சமஞ்சம் ஜீவாத்மனோரம் அபேதேன பிரசஸ்யத்தை நாநாத் தி சமஞ்சம் நாநாத் நந்திய தி சமஞ்சம் அதுவல்லவோ பொருத்தமான எது யுக்தி யுக்தம் தத்து நிச்சிதம் யுக்தி யுக்தமா நம்ம சொல்லணும் பாதை சாஸ்திரம் சொல்றதா இல்லையான்னு பார்க்க கூடாது அது பாட்டுக்கு சொல்லிக்கிட்டே போகும் நிறைய விஷயங்களை நம்ம தான் வந்து விசாரம் பண்ணணும் இப்ப நான் சொன்னேன் இல்லையா லௌகிக்க விவகாரத்துல ஒரு காரியத்துல நம்ம முடிவெடுக்கணும்னா அஞ்சாறு பேர் அஞ்சு கருத்தை சொல்ற போது அஞ்சு கருத்துலையும் எது கரெக்டுன்னு முடிவெடுக்கிறதுக்கு நமக்கு நிறைய யுக்தி வேணும் புத்தி சக்தி வேணும் அதனால தான் திருவள்ளுவர் ஒரு லீடருக்கு என்னெல்லாம் லட்சணம் வேணும்னார் அஞ்சாமை அறிவு அறிவு அறிவுடைமை ஊக்கம் துணிவு எஞ்சாமை வேந்தற்கு இயல்பு ராஜாவுக்கு என்னெல்லாம் லட்சணம் இருக்கணும் சொன்னார் அப்ப அவனுக்கு வந்து அறிவுடைமை வேணும் ரொம்ப முக்கியமாக தெரியும் ஏன்னா இப்போ ஜட்ஜு கிட்ட போய் பேசுற போது வக்கீல் ரெண்டு வக்கீல் பேசுறாங்கன்னு சொன்னா அந்த விஷயத்த வாதம் எல்லாம் அவர் கேட்டுட்டே இருக்கார் இந்த வக்கீல் சொல்றதையும் அந்த வக்கீல் சொல்றதையும் அவரை நம்ப பேசிட்டு இருக்கோம் ஜட்ஜு நியாயாதிபதி அவர் வந்து அவர் தீர்ப்பு சொல்லி தீர்ப்பு சொல்ற போது என்ன புரியறது இல்லை இது அன்மையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நடந்துட்டு இருக்கு வேத காலத்திலிருந்து தொடங்கி நடந்து நடந்து அவர் தான் அதை தீர்மானம் பண்ணி சொல்லி நடுவர் தீர்ப்பு அப்போ வைக்கிறாங்க இல்லையா வழக்காடு மன்றம் வைக்கிறாங்க பட்டி மன்றம் வழக்காடு மன்றம் என்னது வந்து கர்ணன் குற்றவாளியா அப்படின்னு ஒரு டாபிக் இது மாதிரிலாம் ஏதாவது ஒரு டாப்பிக்கை கொடுத்து குற்றவாளி இல்லைன்னு ஒருத்தர் சொல்லுவார் வழக்கு தொடுப்பவர் வழக்கை மறுப்பவர் அப்புறம் நடுவர் என்ன பண்ணுவார் மாட்டின்னு முழிப்பவர் ஆனால் அதெல்லாம் முன்னாடியே ப்ரீ பிளான் பண்ணிவிடுவாங்க இவங்க எல்லாம் பெரும்பாலும் ப்ரீ பிளான் பண்ணி நீ இப்படி இப்படிலாம் பேசி நீ எல்லாம் இப்படிலாம் பேசி கடைசியில் நான் தீர்ப்பு பிடிச்சிவிடுவேன் அப்படி சொன்னி முன்னாடியே அவங்க கூப்பிட்டு பேசி வச்சுக்கிட்டு தான் வந்து வருவாங்க ஆனால் நம்ம பார்க்கற போது நிஜமாகவே அங்கே சுவாரஸ்யமாக நடக்கிற மாதிரி ஒரு தோற்றம் இருக்கும் இல்லாட்டி அப்புறம் முடிஞ்சதுக்கு பிறகு அவங்க சந்தோஷமாக பேசிக்க முடியாது ப்ரோக்ராம் முடிஞ்சதுக்கு பிறகு நிஜமாகவே சீரியஸாக இருந்துன்னு வச்சுக்கூட ப்ரோக்ராம் புரிஞ்சதுக்கு பிறகு அவ்வளோ சந்தோஷமாக பேசிக்க முடியாது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆனந்தமாக போயிடுவாங்க எப்படியோப்பா ஜனங்களுக்கெல்லாம் ஒரு வழி ஆச்சு அவங்களுக்கும் ஒரு என்னமோ என்னமோ உண்மை புரிஞ்ச மாதிரி வருது போயிடுவான் எல்லாம் ஆயதான் எவ்வளோ அதிசயம் பாருங்க நம்ம அதை வந்து ஆன்னு பார்த்துட்டு அது மாதிரிதான் நம்ம வந்து ராஜிக்கலாம் அதை வந்து யோசிச்சு புரிஞ்சுக்கணும்ப்பா ஸ்ருதி வந்து ரிஷிகள்லாம் அப்பப்போ சொல்லி இப்போ இப்போ திருமூராக திருமந்திரம் இருக்குது எடுத்துக்கலாம் ஒரு ஒரு வருஷமும் தியான் ஒரு வருஷம் தியானத்தில் இருப்பாரா ஒரு வருஷத்துக்கு ஒரு பாட்டு வந்ததுங்கிறாங்க ஒரு வருஷத்துக்கு ஒரு பாட்டு வந்தது சித் பவன் சுவாமிகிட்டே யாரோ கேட்டாங்களாம் திருமந்திரத்துக்கு நீங்கள் விளக்கம் எழுதுகிறியே சுவாமி அப்படின்னு கேட்டாங்களாம் சுவாமிஜி சொன்னாராம் இந்த பாரு திருமந்திரத்தில் ரெண்டு வகையான பாட்டு இருக்கு சில எல்லா சில பாட்டுகளுக்கு அர்த்தம் சொல்ல வேண்டியதே இல்லை படிக்கிற போதே புரியுது சில பாட்டுக்கு அர்த்தம் சொன்னாலும் புரியாது அதனால நான் அந்த பாட்டுக்கு விளக்கம் எழுத போறது நல்ல ஆன்சர் அது மாதிரி நீங்க இந்த பாட்டெல்லாம் பார்த்துக்கிட்டீங்கன்னா வழுதலை விதைத்தேன் பூசணி பூத்துது அப்படின்னா நீங்க தலை பிச்சுக்கணும் அது அவர் சொல்றதெல்லாம் வந்து பாகலை விதைத்த என்னவாத சொல்லுவார் திடீர்னு ஒன்று இப்போ ஒண்ணும் வேண்டாம் இந்த பார்ப்பா நகரத்துலே பார்ப்பா சைந்துள்ள உடனே புரியுறதா உங்களுக்கு பார்ப்பா நகத்துளே பால் பசு ஐந்துளை அப்படின்னா ஏதோ ஐயர் வீட்டில் பசுமாடு அஞ்சு இருக்கு அப்படின்னா தோணும் நமக்கு அப்படின்னா தோணும் பார்ப்பான் பால் பசு ஐந்துளை மேய்ப்பாரம் இன்றியே வெயித் வெறித்து திரும்பின ஐயர் வீட்டில் மேய்க்கிறதுக்கு ஆள் இல்லை அது திரிஞ்சுகிட்டே இருக்கு மேய்ப்பாரும் உண்டாய் வெறியும் அடங்கினால் பார்ப்பான் பசு ஐந்தும் பாலாய் சொரியுமே தான் நமக்கு தெரியுமா ஜீவாத்மானு தெரியுமா இப்படிலாம் செய்திருந்தால் என்ன பண்ணுறது இதுதான் யுக்தி யுத்தம் அப்படி திடீர்னு அப்படி மொட்டைய சொல்லி வச்சிருக்கப்பா இப்படி நிறைய பேர் வாழ்க்கையில் இதுலயே ஓடிகிட்டு இருக்காங்க இந்த இந்த இந்த அருள் வாக்கு இருக்கு பாருங்க கோழி கூரை மேலே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுக்குவார் இவ்வளோதான் இவன் அதுக்கு இன்டர்பிரட்டர் ரெண்டு பேர் இருப்பாங்க இப்படிலாம் சொல்றேன் நான் இதெல்லாம் கேட்டுருக்கேன் சொல்றேன் அவ வந்து கூரை மேலே கோழி இருக்கு அப்படின்னா இதுதான் அருள் வாக்கு கோழி இருக்கு இதுக்கு என்ன அர்த்தம் கண்டுபிடிக்கிறது அப்படி சொல்லிவிடுவார் அது சொன்ன உடனே இவர் என்ன பண்ணுவார் அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால் உங்கள் பையன் சீக்கிரம் போயிடுவான் சொர்க்கத்துக்குன்னு அர்த்தம் இப்படி ஒருத்தன் அர்த்தம் பண்ணுவான் அப்படி இல்லை அமெரிக்கா கூப்பிட்றாரு அமெரிக்கா போனால் நல்லது சொர்க்கத்துக்கு போகிறது யாருக்கு பிடிக்கும் சொர்க்கத்துக்கு அவன் போறான்னு சொன்னா கூட யாருக்கு பிடிக்கும் சொர்க்கத்துக்கு போகிற சந்தோஷமான சமாச்சாரம் இதன் வரு அப்புறம்மா அதுக்கு வந்து இவங்க எல்லாம் சுத்தி அர்த்தம் சொல்லுவான் அது மாதிரிதான் உதச்சிருவே சொன்னா கடவுள் ஒன்று தத்துவ அர்த்தத்தையும் தப்பாக கொ இந்த ப்ராப்ளம் வேதத்துக்குள்ளே இருக்கு வேதத்துக்குள்ளே இருக்கு நமக்கு வந்து ஞானத்தை கொடுக்குற இந்த வேதத்துக்குள்ளே கூட இந்த வாக்கியங்களுக்கு இப்போ வந்து ஒன்றும் அந்த ஆடு கதை இருக்குது ஒரு மரத்தில் ரெண்டு பறவைகள் என்ன சொல்றது அதுக்கு வந்து ஒரு மரத்தில் ரெண்டு பறவை இருக்குது ஒரு பறவை எல்லாம் இந்த பக்கம் அந்த பறக்கும் மலை மலை கிளையெல்லாம் தாவி தாவி பழங்களை கஷப்பான பழங்களை இனிப்பான பழங்களை சாப்பிட்றது இன்னொரு பறவை பேசாமல் இருக்கும் சோம்பேறி பறவையாக அப்படி கூட அர்த்தம் இந்த பறவை சும்மா இருக்கப்பா அப்படின்னா இல்லை இல்லை இது பரமாத்மா பறவை அது ஜீவாத்மா பறவை அப்படின்னு சொல்லி அர்த்தம் சொல்ல வேண்டியிருக்கு புரிஞ்சு அதுக்காக சொல்லு அதனால நிறைய வாக்கியங்கள் இருக்கு அதனால் ரிஷிகளுடைய வாக்கியம் அவர்கள் அந்த வாக்கியங்களை சொல்லி இருக்கிறார்கள் நாம் என்ன பண்ணணும்னா நிறைய வாக்கியங்கள் அதனால தான் பிரம்மசூத்திரத்தில் பிரிக்கிறாங்க ஸ்பஷ்ட பிரம்மலிங்க வாக்கியானி அஸ்பஷ்ட பிரம்மலிங்க வாக்கியானி கிளீன் ரொம்ப தெளிவா இருக்கு சி பிரம்மலிங்க வாக்கியங்கள் தெளிவா சொல்றது இந்த வாக்கியங்கள் சொல்றது அஸ்பஷ்டிங்க வாக்கியங்கள் தெளிவில்லாம இருக்கு பிரம்மன் ஒரு அர்த்தம் இருக்கு அதுக்கு எப்படி பிராணசப்து நீ பிரம்மன் அர்த்தம் சொல்றேன்னா அந்த சொல்ல வேண்டியிருக்கு திடீர்னு வந்து தண்ணீர் ஆப்பகா சப்தத்துக்கு ஸ்ரத்தான்னு அர்த்தம் ஸ்ரத்தேங்கிற இடத்துக்கு வரும்போது ஆப்பகான்னு அர்த்தங்கிற ஏன் அப்படின்னா இது சம்ஸ்கிருத டிக்சனரிய எங்கேயுமே காணவே பாணினியோட கிராமர்லயே இல்லையே அப்படின்னா என்ன சொல்றது வேதத்துல வாக்கியிருக்கப்பா ஸ்ரத்தாவா ஆபஹா அப்படி இருக்கு ஆகையினால சில இடங்கள்ல இந்த கான்டெக்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம மீனிங் சொல்லணும் இடத்துக்கு தகுந்த மாதிரி அர்த்தம் சொல்லணும் அப்படி நம்ம வாழ்க்கையில நிறைய பார்க்கறோம் எதுவுமே இந்த தாற்பயம் பார்க்குற போது அதெல்லாம் எனக்கு இப்போ ஞாபகத்துக்கு வரலை அப்பப்போ நம்ம அனுபவத்தில் நீங்கள் எல்லாம் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்கலாம் ஒரு ஒருத்தரும் பேசுகிறத பார்த்து ஏன் சொன்ன சொன்ன கதவு அப்படின்னா என்ன கதவுப்பா அப்படின்னு நான் இங்கேருந்து சொல்கிறேன் பாண்டியமண்டி கதவு அப்படிங்கிறேன் கதவுன்னா என்ன பாண்டியமண்டி சொன்னால் கொஞ்சம் கஷ்டம் தான் கதவுன்னா என்ன கதவை சாத்துறதா இல்லை கதவு இந்த பக்கம் பிடிஞ்ச வைக்கணுமா என்ன சொல்கிறது இப்படி கதவு அப்படின்னு சொல்லிவிட்டா கதவை சாத்துன்னு அர்த்தம் திறந்துருக்கிற கதவை பார்த்து கதவுன்னு சொன்னால் சாத்துன்னு அர்த்தம் சாத்தி இருக்கிற கதவை பார்த்து கதவுன்னு சொன்னால் திறந்து வைன்னு அர்த்தம் அது அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி புரிஞ்சுக்கணும் கதவு மாத்திரம் தான் சொல்கிறோம் நம்ம அது மாதிரி சாஸ்திரத்தில் சில வாக்கியங்கள் அப்படி இருக்கும் நாம் அதை அர்த்தம் பண்ணுறதுக்கு ஒரு முறையை வச்சுக்கொண்டு அதுக்கெல்லாம் விதி இருக்கு இஷ்டத்துக்கு பண்ணிட முடியாது பெரியவங்கள்லாம் மகான்கள்லாம் அந்த மீமாம்சா விதிகள்லாம் வைத்திருக்கிறார்கள் அந்த கிரமப்படிதான் அர்த்தம் பண்றோம் நீ சொல்றேன் சிருஷ்டி தான் இருக்கே தவிர சிருஷ்டி எங்கேயா சத்தியம் சொல்லி இருக்க சத்தியம்னு சொல்லாததுனாலே நீ புரிஞ்சுக்கணும் அது மித்தியான் அப்படிங்கிறது நம்ம கட்சி சத்தியம்னு சொல்லாததுனாலேயே அத மித்யான் நீ புரிஞ்சுக்கணும் ஆக யுக்யுக் எது யுக்யுக் பதவியுள்ள அதுதான் நம்ம சாஸ்திர பிரமாணம் கடைக்கடை ஜானம் யுக்யுக் ஜானம் நித்தம் ஜானம் அதனால என்ன சொல்லணும் வேதாந்த விஜயான சுதாரணவார்த்தே நேதாந்த விஜயான சு நல்ல தாற்பய நிச்சயம் பண்ணினவர்கள் எங்கயோ கேட்ட மாதிரி இருக்கு சாதன வஞ்சகம் வாக்கியார்த்தாம் பக்ஷமா தாம் சும தீத்தனுசீயஸ்மீதி அஹரஹ்தே அஹம்மதி ருஜியத்த விஷயத்த பேசா பிரம்மனிஷ்டனா இருக்கு ஆ இது பிரம்ம நிஷ்டனா இருக்கும் இந்த மனன விஷயத்துல இவ்வளவு தேவைப்படுறதுன்னா இதரதுங்கிற யுக்தி யுக்தமா இல்லாத ஒத்துக்க மாட்டோம் பதில் ஒரு பிரமாண நியாயம் இருக்கு அந்த ஸ்லோகம் வேற ஒரு ஸ்லோகம் இருக்கு அதாவது ஸ்ருதிக்கும் ஸ்மிருதிக்கும் கான்ட்ரடிக்ஷன் வந்ததுன்னா ஸ்ருத்திரேவ கரீயசு ஸ்ருதி ஸ்ருதி வாக்கியம் ஸ்மிருதி வாக்கியம் அதுக்கு ஒரு ஸ்லோகமே இருக்கு ஸ்ருதி ஸ்ருதி ஸ்மிரு வாக்கியம் ரெண்டுக்கும் கான்ட்ரடிக்ஷன் வந்ததுன்னு சொன்னா ஸ்ருதி தான் பிரமாணம் ஸ்ருதிக்குள்ளேயே கான்ட்ரடிக்ஷன் வந்தா அப்படின்னு கேட்குறோம் ஸ்ருதிக்குள்ளேயே கான்ட்ரடிக்ஷன் வந்ததுன்னு சொன்னா எதை பிரமாணமா எடுத்துக்கிறது அப்படின்னா எது யுக்தி இருக்கோ அது பிரமாணம் ஸ்ருதிக்குள்ளேயே முரண்பாடு இருந்தால் எது நம்ம யுக்திக்கு பொருத்தமாக இருக்கோ அதுக்காக கேவல யுக்தியும் சார்ந்திருக்க கூடாது சொல்றது கேவல யுக்தினால் நீ சித்தாந்தத்தை கொண்டு வராது கபில மதம் பாத்தஞ்சல மதம் இதெல்லாம் வந்து ஜாஸ்தி தர்க்கம் மற்ற மதங்கள் எல்லாம் இந்த பூர்வ மீமாசை உத்தர மீமாசை தான் சொல்ல போனால் தான் தர்க்கத்தை நிறைய விட்டது தர்க்கமே வேண்டாம் வேதம் சொல்லியாச்சுன்னா இன்னத்துக்கு நீ தர்க்கம் இருக்கும்னு பார்த்துட்டு இருக்கேன் கொஞ்சம் வச்சுக்கும் தர்க்கம் தர்க்க பிரதானம் கிடையாது அதாவது தர்க்க சகாரி வந்து தர்க்கமெல்லாம் அவங்களுக்கு டோட்டலாக செகண்டரி தான் நமக்கு அப்படி இல்லை நம்ம தர்க்கத்துக்கும் ஸ்ருதிக்கும் சம பிராதானியம் கொடுக்குறோம் அவங்க வந்து வேதத்துக்கு தான் பிராதானியம் தர்க்கத்துக்கு பிராதானியம் கிடையாது யாரு பூர்வ மீமாசாவாதிகள் உத்தர மீமாம்சாவிகள் ஆகிய நாம் அது துவைதிகளாக இருக்கட்டும் விசிஷ்டாத்வைதிகளாக இருக்கட்டும் அத்வைதிகளாக இருக்கட்டும் சைவ சித்தாந்தங்களா இருக்கட்டும் தர்க்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து தான் ஸ்ருதியை அர்த்தம் பண்றோம் அப்புறம் வந்து நியாயம் வைசேஷிகம் இதெல்லாம் வந்து ஸ்ருதி பேருக்கு தான் அவங்க ஸ்ருதியை நெகேட் பண்றதில்லை ஆனால் ஸ்ருதியில சொல்லாதெல்லாம் சொல்லுகிறார்கள் நியாயம் வைசேஷம் சாங்கியம் யோகம் அவர்களும் அப்படித்தான் பதஞ்சலியும் அப்படித்தான் அந்த குரூப் தான் ஆனா அவர் சொல்லுவார் பிரத்ய அனுமான ஆகம பிரமாணாணி அவரும் ஒத்துக்கிறார் பிரமாணம் சொல்றார் ஒரு சூத்திரமே இருக்கு யோக சூத்திரம் பிரத்ய அனுமான ஆகம பிரமாணம் விசேஷிகம் சாங்கியம் யோகம் இவர்கள் எல்லாம் தர்க்கன்ஸ் கொடுக்கிறாங்க அத்வைதிகள் விசிஷ்டாத் தர்க்கத்தை கொடுத்தாலும் ஈக்குவலா சாஸ்திரத்தையும் வச்சுட்டுருக்கோம் இன்னும் சொல்ல போனால் இந்த மூணு பேர்லேயும் அத்வைதிகள் தான் சாஸ்திரத்தை ரொம்ப பலமாக பிடித்து கொண்டிருக்கிறாரு விசிஷ்டாத்வைதிகள் துவைதிகள் சைவ சித்தாந்திகள்னா ஆகமத்தை தான் பிடிச்சுட்டுருக்காங்க புராணந்தான் முக்கியம் அதனால் ஞாபகம் வச்சுக்கணும் வைதிக பரிபூர்ண வைதிக தர்க்கபூர்வக மதம் அத்வைதம் என்ன கீதையில் பகவான் சொல்கிறாரு அந்த பதினெட்டாம் அத்தியாயத்தில் சொல்கிறாரு ராஜச ஜானம் எது தாமச ஜஜானது ஸ்லோக ஆரம்பம் வந்து ஞாபகம் அல்ல அதாவது பிதக்தேன சாத்விக ராஜசானம் அத்வைதானம் சாத்விக் விசிஷ்டாத்வம் சைவசித்தாந்தம் ராஜசானம் த்தம் தாமச ஜானம் நான் இப்படி சொல்றோம் என்னவோ பண்ணு உங்களுக்கு நான் பண்ணினாலும் சொல்லத்தான் சொல்லு அஸ்தால எத்தி நே தருவது பார்ப்போம் அடுத்த கிளாஸ்ல மேலும் பார்ப்போம் ஒன்பது மணி வகுப்புல பார்ப்போம் ஓ ஈஸ்வரோ குரு மூர்த்தி பேதவிபாகினே யோமவத்யாப்த தேகாய தட்சிணா மூர்த்தஜே நம ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜன்மங்களாண்ட மெய்யனே உபதேசிக்க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 आदि ஆதிநீ ஜன் புவீவிக்கீ சமீ ஹரிஓம்